ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூ சவுத் வேல்ஸில் இருந்து பிரிக்கப்பட்டு குவின்ஸ்லாந்து என்ற புதிய குடியேற்ற நாடு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரபிக்கடலில் இடம்பெற்ற புயலால் மும்பை நகரில் ஒரு லட்சம் பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலாஸ்காவில் நவரப்டா எரிமலை வெடித்துச் சுதறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் வீரகேசரி நாளிதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் பங்கேற்ற நார்மண்டி சண்டை ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்வீடனில் நாடாளுமன்ற முடியாட்சி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் ரயில் வண்டி ஒன்று பாகுமதி ஆற்றில் தடம் புரண்டு வீழ்ந்ததில் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய இராணுவத்தினர் அமிர்தசரசில் உள்ள பொற்கோவிலில் தாக்குதல் நடத்தியதில் ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டு முன்னூற்றி பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோயஸ் பதினொன்று விண்கலம் விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1799 எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அலெக்சாண்டர் புஸ்கின் ரஷ்ய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுஹர்னு இந்தோனேசியாவின் முதல் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுனில் தத் இந்திய திரைப்பட நடிகர் 1948 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சுப்பிரமணிய ராஜு தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பாவனா இந்திய திரைப்பட நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மு சி பூரணலிங்கம்பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் எஃப் கனடி அமெரிக்க செனட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்னெல் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வி கே இலங்கையின் அறிவியலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜார்ஜ் சந்திரசேகரன் இலங்கை வானொலி ஒலிபரப்பாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜ கவிஞர் மற்றும் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் தமிழீழம் மாணவர் எழுச்சி நாள் ஸ்வீடனில் தேசிய நாள் தென்கொரியா நினைவு நாள் மற்றும் குவின்ஸ்லாந்து தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே